அடுத்தது அங்கம் வெட்டம் இப்ப படிக்கணும் வரலாறு ஒரே ஒரு தாய்மாரி ஒரே ஒரு திருத்தம் மாபாதகம் தீர்த்த படத்தை படிச்சிட்டோம் அடுத்தது அங்கம் வெட்டின படம் இல்ல அங்கம் வெட்டின படம் தான் இப்ப படிக்கணும் ரொம்ப சின்ன வரலாறு செய்த பாதகம் தவித்தவாறு பகந்தனம் பிஞ்ச இந்த போதகன் மனைக்கு தீங்கு புந்தி முன்னாக செய்து சாதகன் தனி போராட்டி தண்டித்த தண்டம் சொல்வாராம் இவர் ஒரு பாணி என்ன பாணி இதுவரை நாம் என்ன சொன்னோம் இனி என்ன சொல்ல போறோம் இதுவரை மதுரையில மாபாதகம் தீர்த்த படலம் மாபாதகன் ஒருத்தன் அவன் யாரு மாபாதகன் தாயே மனைவியாக கொண்டு வாழ்ந்தவன் அவ்வளவு புதிய பாதகம் அது தீர்த்ததை சொன்னோம் இனி அடுத்தபடி நான் அவன் தம்பிவேன் அங்கதான் அவன் தம்பின் பின்னால சொல்ல போறார் அவனுக்கு தம்பிவேன் பாதகத்துல தம்பி என்ன யார் தனக்கு கற்றுக் கொடுத்தார்களோ குருநாதன் அந்த குருநாதன் மனைவியை மனைவியாக கொள்ள பார்த்தான் கொள்ள பார்த்தியாக கொண்டாடி சொல்கிறோம் உடம்பு யார் வெட்டினால் எதற்காக வெட்டினார் இந்த மூன்று கேள்வி சொன்ன வரலாறு என் கேள்விக்கு என்ன பதில் அங்கம் வெட்டியது அப்படின்னார் யாருடைய அங்கம் யார் வெட்டினார் எதற்காக வெட்டினார் மூணு கேட்டால் வரலாறு முடிஞ்சு இப்பொழுது நேர்களை மதுரை கிடைக்கிறோம் மதுரைக்கு போறோம் அங்க யார் அப்படின்னு கேட்டா வாழ்வீனை குறவன் அண்ணான் வல்லாமன் விடுத்த வேட தோல்வீனை வலி சுந்தர விடங்கன் தன்னை ஆள் அன்பும் தானும் வைகாலும் அடைந்து தாழ்ந்து மூல் வீனை வலியை வெல்லும் முதறி உடையன் நல்ல வாழ் பயிற்றுகின்ற ஒரு பெரிய வயதானவன் அவன் எங்கேயோ பிற இருந்து மதுரைக்கு வந்தான் வந்தவன் அங்கே இருந்து ரொம்ப அருமையா மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் என்ன இந்த படித்தவங்களுக்கு என்னன்னு கேட்டா தான் படிச்ச சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும் அப்பதான் அது அவங்களுக்கு ஒரு விருப்பமாவும் இல்ல ரெண்டாவது அவங்களுடைய அந்த அறிவும் பரவிட்டு இருக்கும் அதனால சொல்லி கொடுத்தாராம் அவன் எப்படி பண்ணா ரொம்ப நல்ல அரசபக்தி சொக்கநாத பெருமாணத்துல நல்ல பக்தி இப்படி எல்லாம் உண்டு அவனிடத்துல பயிர் பாடம்பாயில வந்தாங்க வாழ் பயிற்றுவதற்கு வந்த மாணாக்கர்ல ஒரே ஒரு பையன் நல்ல கூர்த்தை அவன் பேர்னா சித்தன் பேரு சித்தன் அப்படின்னு பேரு அழகா நான்காண்டோ மூன்றாண்டோ அந்த வாழ் பயிற்சி அருமையா ஆசிரியர் சொல்லி கொடுத்தார் இவன் அருமையா படித்தான் மூன்று ஆண்டுக்கு பிறகு பட்டம் கொடுத்த சிறந்த வாழ் பயிற்சியுடையவன் என்று கொடுத்துட்ட என்ன பண்ண கற்றான்னு அவருக்கே பாதகன் நினைச்சான் நாம ஒரு கல்வி கூட வைப்போம் கூட வைப்போம் அதுல பையங்கள்லாம் சேர்ப்போம் ஆனால் நம்ம வாத்தியாரம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் ஊற விட்டே போயிடணும் அந்த நல்ல நோக்கத்தோடு செஞ்சான தனக்கு கட்டுக் கொடுத்த ஆசிரியம் ஊற விட்டே போயிடணும் ஏன் ரெண்டு காரணம் ஒன்னு அவர் மேல அழுக்காரு இன்னொன்னு அவரு இருந்தா தனக்கு வந்து வருமானம் வராது அதனால ஏன்னா எல்லாரும் ஏய் இவரு அவர்கிட்ட படிச்சவர்தான் அவர்ட்டே போடான் அவன் அந்த ஆள் போயிடும் குடிச்சு வாழ் பயிற்று கூட வச்சு ஆனா நல்லா படிச்சுவேன் ஆனா பையங்கள்லாம் வந்த உடனே பையங்கள்லாம் பாடம் சொல்லுகின்ற பொழுது பாடத்தோட இதையும் சொல்லி வைத்தான் ஏய் இன்னொரு அந்த இவர் வயசான கிழவனார் வச்சிருக்காரு அதுக்குமா உருப்பட ஆளு தெரியுமில்ல உறுப்படாளுடைய இந்த போதனையும் இந்த போதனையும் சொல்லி வந்தார் ஏன்னா அங்க போக வேணாம்ங்கிறதுக்காக அங்க போக வேணா எங்கிட்டயே படின்னு சொல்லி அப்படி சொன்னவர் ஓஹோ நீ திருமணமா சரி முடிச்சுக்கோ ஆனா இதுல நிறைய திருக்குறள் கருத்துக்களை அப்படியே செருகி வச்சிருக்க செருகி வச்சிருக்கார் ஆனா அதுக்கு போதிய வாய்ப்பா நமக்கு இப்போது இந்த ஒலி நமக்கு அமையா இருக்கு நான் கதையா சொல்லிடுறேன் அப்படியேதிருக்குறையும் சேர்த்து மாணாக்கரன் சில பேரை வந்து அந்த பள்ளியில் சேர்த்தவங்க எல்லாம் அருமையாக சொல்லிடுவேன் வாங்கியவன் ஒரு நாள் என்ன பண்ணான்னா குருநாதன் வீட்டுக்கு போய் அந்த குருநாதன் இல்லாத நேரத்துல முறையில் பேசநாதா நீதா அவர் பெரியவர் இல்ல வாட்டியார் இல்ல சொன்ன சொல்லிருக்க ஒரு நாள் என்ன பண்ணிருக்கான் போய் அந்த தவறான முறையில் பேசியோடு இல்லாம அந்த அம்மா கையை பிடிச்சிருக்கிறான் அந்த அம்மா கையை பிடிச்சுன்னு கைய ஒரு உதர் உதறி தாழ் போட்டுவன் செய்யும் நிறைகாக்கும் காப்பே தலை என்றாலும் இந்த இடத்துல தாள் போட்டுட்டான் ஆனா போட்டு கனவுகிட்ட சொல்லவே இல்லை கணவன் வந்த கணவன் ஆனால் அவற்றை எல்லாம் சொக்கநாதத்தை சொல்லிட்டு இருந்த பார்த்தான் சொன் ஒரு நல்ல குருநாதன் நல்ல நம்ம பக்தனா இருக்கிறான் நல்ல அறிஞனா இருக்கான் அது கூட பண்பாடனா இருக்கான் அவனிடத்தில் படித்த இவனுக்கு இவ்வளவு தூரம் வந்து கோபம் பொறாமை இருக்க ஒரு அருமையான திருக்குறள் எல்லாம் சொல்றார் இல்ல அரங்கடை நின்றாருள் எல்லாம் பிரங்கடை நின்ற ஆறில் ஒருத்தன் தவறான பாவத்தை செய்யறதுல எந்த பாவம் ரொம்ப கடுமையான பாவம் பாவம் பாவம் பாவம் பாவம் பாவம் கடுமையான பாவம் எதுனர் இந்த பிரத்யானுடைய மனைவியை விரும்புறது பெரிய பாவம் கடை நின்ற ஆறில் பேத ஆறில் பிரத்யானுடைய மனைவியை விரும்புறத விட பெரிய பாவம் எதுவுமே அந்த பாவத்தை செய்தவன் மேல அந்த பெருமனியா ரொம்ப வருந்தி வருந்து சுக்கநாள் பெருமானி வேண்டியதுனால ஒரு நாள் அவரே யாரா வந்தார் இவன் ஆசிரியன் வயசானவராக இருக்கார்ல அந்த ஆசிரியர் கோலத்துல வந்து என்னட பெரிய நீ வால் பயிர் நானும் வாழ் பயிற்றேன் நம்ம ஒரு நாள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து குஸ்தி போடுவோமா அப்படின்னு கேட்டார் அவன் உட்கார்ந்துகிட்டு எந்திரிக்க எல்லாம் போடலாம் போடலாம் போயா பெரிய ஒன்னிட்ட எனக்கு எடுதைக்கு வருவியா அப்படின்னு சொல்லிருக்க சரி போடலான்னு சொன்ன ஒரு நாள் போர்க்களம் போர்க்களத்துல இந்த வயசான ஆசிரியர் வடிவமா இந்த வயசான ஆஜாருக்கு தெரியாது ஒருத்தரும் தெரியாது இவரா போய் சொல்லியிருக்க சுக்கநாதரா என்ன என்ன இது வயசான அங்க ஒரு ஓமியன்னு சொன்னார் ஒரு பெரிய சிங்கத்தின் முன்னிலையிலே ஒரு நரி போன மாதிரி இது யார் கம்பர சொன்னார் இலக்கான் என்னமோ வந்து என்ன ராத்திரி எல்லாம் பரபரப்பா இருந்து இப்ப என்ன காலையில ஒரு சோகமா இருக்கு என்னன்னு கேட்டான் இலக்கு நம்ம ராமன் பட்டம் இல்லப்பா பரதனுக்குதான் பட்டம்னாரு உடனே சொன்னான் சிங்கத்துக்கு போடுகின்ற உனை ஒரு நரிக்கு போட்ட மாதிரி ஏன்னா சிங்கம் தன்னுடைய யாரு ராமன் நரிப்ப பரதனுக்கு போய் வேண்டி போட்டான் எஞ்சியில எல்லாம் வெள்ளி தெரியல வே இது மாதிரி சொன்னது ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அவளைதான் அந்த கையை வாழ் எடுத்துக்கிட்டு நெஞ்சுதான் அந்த வாத்தியாருடைய மனைவியை விரும்பின நெஞ்சு அல்லவா ம் ஒரு குத்து வாங்கிக்க இது பழைய சிவாஜி கணேசன் இந்த கைதான் அந்த வெதியில இருந்து அவ கையை பிடிச்சு எழுத்ததா உம் வாங்கிக்க ஒரு வெட்டு இந்த வாய் தான் தினமும் பொய் அவட்ட வந்த மாதிரி வந்து நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கொச்ச வார்த்தை பேசுச்ச வாய ஒரு வெட்டு இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி வெட்டினார் தெரியுமா தெரியாது இந்த புதுசா வந்த ஆள நல்ல சாதனை வெட்டி விட்டாரா சொல்லிட்டு இந்த செய்தியை வீட்டுக்கு போய் சொல்லு வீட்டுல போய் அம்மா நம்ம குருநாதர் நம்ம வீட்டுக்காரர் நீ என்னன்னுமோ பண்ண நல்லா செம்மியா தாய்க்க போர்களுட்ட குருநாதன் போர்க்களத்துல பழைய கண்ணாம நடிக்கணும் என்ன பண்றது கோயிலுக்குள்ள போனார் நேர போய் கோயில்ல போய் அது போய் அருமையா அங்க இருந்து கோயில் வழிபாடு பண்ணி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று சொல்லிட்டு வருது வெளியில வந்த உடனே நீங்க வந்துட்டீங்க கோயிலுக்கு வாய் தானா அது என்று சொல்ல குத்துனீங்க நான் இல்லப்பா நான் கோயிலுக்கு வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுதுப்பா அப்படின்னா என்ன சொல்றீங்க நீங்க எல்லாருக்கும் எதுவும் புரியல பார்த்த வீட்டுக்கு வந்தார் வந்தா என்னங்க நான் தான் போயிட்டு வந்தேன் இங்க வாங்க அந்த பய பல நாள் நம்ம வீட்டுக்கு வந்து என்ன ரொம்ப கிண்ணல் பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் இப்படி என்ன சொன்னா நான் நல்ல வேலையா கதவை படார்னு அடைச்சு தாழ் போட்டுட்டேன் சுக்கநாதத்தை விண்ணப்பிச்சேன்னு பாத்தியாடி சொல்லவா இப்ப அந்த மாதிரி குருநாதனாக வந்து வேலை செஞ்சிருக்காரு தெரியுது ஆமா அப்படின்னு வந்த உடனே சொக்கநாத பெருமான் காட்சி கொடுத்தாராம் நான் தான் பா அப்ப குருநாதனுக்கு துரோகம் அளித்த அழுக்காரடைந்த சித்தன் என்ற ஒருவனை பெருமானே அந்த அந்த குருநாதனாக எழுந்தபடி வந்து ஒவ்வொரு அங்கமாக வெட்டியதுனால என்ன பெயர் அங்கம் வெட்டிய பெருமான் அடியோர்களை காக்கின்ற திறன் எத்தனையோ வகை அதில் இது ஒரு வகை அதனால குருநாதன் கிட்ட ரொம்ப அன்பா இருக்கும் குருமணி போற்றி என்கிறதே கூட இலங்கை குருமணி போற்றி திருக்கடுக்குண்டம் வர்றார் திருக்கடுக்குண்டம் வர்றார் மணிவாசகர் பார்த்தா திருக்கடுக்குண்டத்தில் குருநாதனாகவே இருக்க குருந்த மரத்தில் குருநாதன் உனக்கில்லாத தோர்மித்து மேல்விழையாமல் என்பின் கழுக்கிலாத்திரு கோலம் நீ வந்து காட்டி நாய்கழு குந்திலே பெருமானி இந்த இருவினை ஒப்பு மலவரி பாகம் வரச் செய்து குருந்து மரத்தின நீ குருநாதன் கோலம் காட்டினேன் இதுவும் இந்த திருவற்றியூர் வந்து இங்கே நீ காட்டுகிறாயே என்ன கணக்கில் கோலம் நீ காட்டி நாய்க்கழு குந்திலே என்று பாடுகிறார் இப்படி குருநாதன் எங்கும் இருந்து அவருக்கு உபதேசம் பண்ணதை நம்முடைய பன்னிரண்டு திருமுறைகளிலே திருவாசகன் தான் ரொம்ப அருமையா பாராட்டும் அவர் குருநாதனாக இருந்து ஆட்கொண்ட குருவருள் என்ற ஒன்றை நாம் என்ன வேண்டும் என்றால் திருவாசகத்தில் போய் விழுந்துடும் அது எங்க எதெல்லாம் தெரியும் என்று சொல்வார் நரகம் முரணுறு நரகிரை ஆடாமே அருள் அரசே போற்றி என்று சொல்வார் குருநாதா உன்னை நான் வணங்கி மீனாலே என்னுடைய மூவேழு தலைமுறைக்கும் இருபத்தோரு தலைமுறைக்கும் நரகில் விழாதவாறு செய்தாய் அப்படின் வழிபாடு தலைமுறைக்கு உதவி செய்யும் அதே போல ஒருவன் செய்த தீங்கும் அப்படித்தான் வரும்னு அதனாலதான் ரொம்ப தீவினைக்கு அஞ்ச வேண்டும் திருவாழுவர் தீவினை அச்சம் சொல் அப்படி எல்லாம் குருநாதனை போற்றி மகழ்கின்ற இடம் நம்முடைய திருவாசகம் எனவே குருநாதனுடைய திருவுருளை நாம் என்ன வேண்டும் அதற்கு மாறாக இருக்க கூடாது என்ற ஒரு வரலாற்றுல இந்த சித்தன் என்பத்தை வெட்டியதுதான் அங்கம் வெட்டிய படலமாக அமைந்திருக்கிறது என்பதையும் வெறும் கதையாதான் இருந்தது கவிதையாக வரவில்லை அல்லவா இருந்தாலும் இந்த இந்திய நாள்ல இந்த அளவுதான் நமக்கு திருவிருள் கூட்டியது என்று கருதி நாம் அமைவோம் என்று சொல்லி இப்படியெல்லாம் நாளை நிகழ வேண்டியதை அல்லவா யான் பிரத்தலால் தொடர்ந்த பெரியால் என்றான் என்று பரதன் சொன்னார் இந்த பாவிப்பய பிறந்ததுனாலதான் எங்க அம்மாவுக்கு இந்த ஆசை வந்தது எங்க அம்மாவுக்கு ஆசை வந்ததுனாலதான் அரச கேட்டாங்க அரச கேட்ட உடனேதான் எங்க அண்ணாச்சி காட்டுக்கு போக வேண்டியதா போயிடுச்சு எங்க அண்ணாச்சி அன்னியெல்லாம் காட்டுக்கு போனாலும் எங்க அப்பா இறக்க முடியாது போயிடுச்சு இவ்வளவுக்கும் காரணியா இருந்தார் எங்க அம்மா இல்லடா பாவி நான் தான் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான் என்று சொல்வது போல நாளைக்கு நிகழ்ச்சி வைத்து அதனால ஒன்றரை மணி நேரம் சிந்திக்க முடியாத்தான் நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவுள்ளம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என் தான் பாவி நாள் தான் வந்தது என்று சொல்லி அதற்கு எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த திங்களிலிருந்து செம்மையாக நாம் இவற்றை சிந்திப்போம் என்பதையும் சொல்லி எல்லாம் பெருமானுடைய திருவர்களுக்கும் குருமூர்த்தினுடைய திருவிழிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி வந்திருக்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி அமைகிறேன்